தலைப்பு ஐம்பத்து எட்டு பூதம் என்பதன் சப்தார்த்தம் பூதம் என்பது யாது அதனது சுரூப ரூபசுபாவங்கள் என்ன பூதம் என்பதற்கு சப்தார்த்தம் பூ மலர்ந்தது பிரகாசம் த தடித்தது காரியம் இம் ஊன்றியது நிலை இதற்கு தாத்பரியம் நிலை பெற்ற காரியம் பிரகாசம் பூத அக்கினி தோற்றம் என்றும் பெயர் பூதகாரிய அக்கினி என்றும் பெயர் பூ என்பதில் உகர உயிரும் தம் என்பதில் அகர உயிரும் எண்ணில் எட்டும் இரண்டும் ஆயின தொகை பத்து இந்த பத்து இடத்திலும் பூதகாரிய அக்கினி தோற்றம் உண்டு கல்லுக்குள் இருக்கிற நெருப்பு பஞ்சில் காரியப்படுவது போலாம் பத்து பொதுஸ்தானங்கள் ஆவன மண் ஜலம் அக்கினி காற்று வெளி பிரகிருதி மாயை சூரியன் சந்திரன் நட்சத்திரம் ஆக இடம் இடம்பத்து